நாட்டினை வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால் மேலும் எம்எல் சுகர் தேவையான அளவு கஸ்டர்ட் முப்பது கிராம் ஸ்ட்ராபெரி தேவையான அளவு லெமன் ஒன்னு இப்ப நம்ம சொல்ல போறது வந்து ஆப்ஷனல் நமக்கு எது வேணுமா நட்ஸ் அல்லது இல்லைன்னா ஐஸ்கிரீம் நமக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்கும் அந்த ஐஸ்கிரீம் எடுத்துக்கலாம் செய்முறை முதல்ல நம்ம மில்க் வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி கொதிக்க விடுவோம் டூ ஃபிஃப்டி எம்எல் மில்க் வந்து கொதிக்க விடலாம் அந்த மில்க் கொதிக்க உடனே அந்த சுகர் ஃபிஃப்டி கிராம் சுகர் அதில் ஆட் பண்ணிக்கலாம் sugar ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் சுகர் கரையிறதுக்குள்ளே நம்ம கஸ்டர்டு வந்து முப்பது கிராம் சுகர் சொல்லி கேள்வி அதை வந்து தண்ணியில் போட்டு கரைச்சிக்கலாம் கரைச்சிட்டு அதை எடுத்து இந்த மில்கில் கொட்டிடுவோம் கொட்டின உடனே அது உடனே கட்டி ஆகிடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதை எடுத்து ஃப்ரீசரில் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு எடுத்து வச்சிருவோம் ஃப்ரீஸ் பண்ண வச்சிடலாம் அடுத்து ஸ்ட்ராபெரி எடுத்துக்கலாம் ஸ்ட்ராபெரியை வந்து கொஞ்சம் எடுத்து கட் பண்ணிக்கலாம் பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுப்போம் மீதியை வந்து மிக்சியில் போட்டு வாட்ரு ஊற்றி தண்ணி கலந்து நல்லா அரைச்சிருவோம் நல்லா அதை அரைச்சிட்டு ஸ்டவ் பார்த்து வச்சுப்போம் ஸ்டவ் பார்த்துட்டு ஒரு பேன் வச்சிடலாம் அந்த பேனில் இந்த அரைச்சா ஸ்ட்ராபெர்ரி ஜூஸ் அதில் ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு இந்த பீஸ் கட் பண்ணிக்கோல்லையே அதையும் அதில் போட்டுடுவோம் போட்டுட்டு நல்லா அது வந்து கலறி விடுவோம் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி அது நல்லா வேகணும் அது ஜெல்லி பார்த்துக்கு வரும் நல்லா கலந்து அப்புறம் சுகர் தேவையான அளவு நம்ம எவ்வளோ ஸ்ட்ராபெரி எடுத்துக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டேஸ்டு ஏற்ற மாதிரி நம்ம சுகர் அதில் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விடுவோம் அது சுகர் வந்து கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு மேலே வந்து கிறிஸ்டல் கட்டி கட்டி ஆகிடும் இல்லையா அது ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் லெமன் ஜூஸ் பேஞ்சு விட்டுருவோம் ஸ்பிரிங்கிள் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுடுவோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த ஜெல்லி பத்தத்துக்கு வந்து இந்த ஸ்ட்ராபெர்ரி எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி அதை நல்லா ஆற விட்டுடுவோம் நல்லா ஆறணும் ஆறுனதும் அது உங்களுக்கு ஜெல்லி ஃபார்மாக ஜெல்லியாகிட்ட ஃபார்ம் ஆகிடுவோம் அது ஆறினதும் அதை எடுத்துக்கலாம் இப்போ வாழைப்பழத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருவோம் கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம செட் பண்ணலாம் ஒரு போல் எடுத்துக்கிட்டு கீழே வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டெப் இந்த ஸ்ட்ராபெரி கன்ஃபர்ட் வச்சுருவோம் இந்த ஜெல்லி வச்சிடலாம் அதுக்கு மேலே நடுவில் பனானா வச்சுருவோம் பனானா பீசஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கஸ்டர்ட் டூ ஹவர்ஸ் கழிச்சு அந்த ஃப்ரீசர்லேருந்து எடுத்து கஸ்டர்டு வச்சுருவோம் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்கு நட்ஸ் வேணாம் வச்சுக்கலாம் இல்லைன்னா ஃப்ரெஷ் கிரீம் அப்படி இல்லைன்னா நமக்கு பிடிச்ச வெணிலா ஐஸ்கிரீம் என்ன ஐஸ்கிரீம் பிடிக்குமோ அது மேல கார்னிஷ் பண்ணி வச்சோம்னா சூப்பா அண்ட் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி பனானா கஸ்டர்ட் வித் ஸ்ட்ராபெரி கம்ஃபர்ட் தயார் இது எல்லோருக்கும் பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்